தலைப்பு பதினேழு பிண்ட அனுபவ இலக்கணம் மனித தேகத்தில் கோஷத்திற்கு இரண்டரை அங்குலத்திற்கு மேல் நாற்சதுரமான ஒரு பை உண்டு அதில் பதினாறு வயதளவும் உண்டாகும் இந்திரியம் ஜலமாகச் சேருகின்றது அதைத்தான் மானச என்று சொல்லுகின்றது பதினாறுக்கு மேல் சேரும் இந்திரியம் உறைந்த அந்த ஜலத்திற்கு மத்தியில் சேருகிறது அப்படியாக சேர்ந்து கொண்டு வரும் இந்திரியம் பொன் வர்ணமாக இருக்கும் அது தாமரைப்பூ என்று சொல்லப்படும் அதன் மத்தியில் ஒரு ஆவி சாதாரண காற்றுக்கு நூற்றில் ஒரு பங்காக வெகு நேர்மையாக இருக்கும் அதன் வண்ணம் பொன்மயமாயிருக்கும் அதற்கு அதிர்ஷ்டான தெய்வம் பிரமன் என்று சொல்லப்படும் அந்த ஆவி உண்டாகும் காலம் அவருக்கு சகல காலம் என்றும் அடங்கும் காலம் கேவல காலம் என்றும் சொல்லப்படும் அந்த ஆவி உண்டாகும் காலத்தில் செயற்கையானால் கருத்தறிக்கும் அது சிறுட்டி என்று சொல்லப்படும் அதில் ஆவி உண்டாக தொப்புலிலிருந்து ஒரு நாடி தோன்றி அதன் மத்தியில் முகந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாய் அக்னி இருக்கின்றது அது மூலாக்னி என்று சொல்லப்படும் அது தொப்புலிலிருந்து உண்டாவதால் விஷ்ணு தொப்புலில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதன் மேல் இரண்டரை அங்குளத்தில் உந்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாய் ஒரு பை உண்டு புசித்த அன்னத்தை ஐந்து நாழிகையில் பால் போன்ற ஜலமாய் ருத்ரபாகத்தில் உள்ள ஆவி பிரித்து அந்த பையில் சேர்க்கின்றது அதை க்ஷீராப்தி என்று சொல்லுகிறது அந்த பையிலிருக்கும் பால் போன்ற ஜலத்தின் மேல் ஆளிலை வடிவுடைய வயிற்றின் உட்பாகம் படிவதனால் அதே வண்ணமாக ஓர் ஆடை கட்டியிருக்கும் அதை ஆளிலை என்று சொல்லுகின்றது அந்த ஆடையின் மேல் ஒரு நரம்பு வட்டமாய் தலை தூக்கி இருக்கின்றது அதை சேஷன் என்று சொல்லுகின்றது அந்த குண்டலி வட்ட சேஷன் என்னும் நாடி மத்தியில் செம்பினது களிம்பு போன்ற பச்சை மேனியாய் ஒரு சக்தி உண்டு அதை விஷ்ணுவென்றும் அச்சத்தியில் முன் பின் நடு என்னும் இடத்தில் அதன் காரணச்சத்து பொன் வண்ணமாயும் ருத்ரா வண்ணமாயும் குங்கும வண்ணமாயும் மூன்று உள்ளன அவற்றை சீதேவி பூதேவி நீலாதேவி என சொல்லுகின்றது மத்தியில் ஒரு சத்தி இருப்பதால் விஷ்ணு மார்பில் லக்ஷ்மியை வைத்தார் என்பது குண்டலி வட்டமான நாடி மத்தியில் உள்ள பச்சை வண்ணமான சத்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாகி இரண்டு தலையாய் விரிந்து ஒரு தலை மேலும் ஒரு தலை கீழும் செல்லுகின்றது இந்த நாடிகளின் மூலமாய் அந்த சத்து மேலே செல்லும்போது பசுமை வண்ணமாகவும் கீழ்ச்செல்லும் போது பீத வண்ணமாகவும் செல்லுகின்றது மேலே செல்லுவதினால் ஜீவர்களுக்கு ஜீவிப்பும் அதின் சாரம் கெட்டு கீழே செல்வதனால் ஜீவிப்பின்மையும் உண்டாகின்றது மேலே செல்வதில் ஜீவிப்புண்டாகுவதால் காத்தொழிலை உணர்த்துகின்றது மேலும் மேலே செல்லுகின்றதை விஷ்ணு வைகுந்தம் போகின்றார் என்றும் கீழே செல்லுகின்ற போது க்ஷீராப்தியில் இருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றது கீழே செல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்பு உண்டாகி பிரமனுக்கு உஷ்ணத்தை தருகின்றது அன்றியும் இந்த சதுரமான பையின் வளப்பாகத்தில் ஒரு பை உண்டு அந்த பையில் அக்கினி நிரம்பி காரணமாயிருக்கின்றது அது புசித்த வஸ்துக்களின் சத்தை கிரகித்து கொண்டு அந்த சத்தை மலமாக இடது பாகத்தில் சேர்த்துவிடுகின்றது கிரகித்த சத்தை முன் சொன்ன க்ஷீராப்தி பையில் சேர்க்கின்றது இதை வடவாக்கினி என்று சொல்லுகின்றது மேலும் இந்த வெள்ளை ஜலத்தை அக்கிரமமின்றி சமப்படுத்தி பிரளயம் வாராது காத்து கொண்டிருக்கிறது இந்த உதராக்கினி பட்டு க்ஷீராப்தியின் ஜலத்தின் கெடுமானால் நோய் உண்டு